வணக்கம் ஜூலை 24 நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குயிலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. இந்தியா இங்கிலாந்து கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழுவின் பதிமூனாவது கூட்டம் லண்டனில் நடைபெற்றது 2. இந்தியாவிலிருந்து காச நோயை அகற்ற சுகாதார அமைச்சகத்திற்கும் ஆயுஷ் அமைச்சகத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று சாகர் மைத்ரி மையம் டிஆர்டிஓ அமைப்பின் முன்முயற்சி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பரமாஷ் யூஜிசி திட்டத்தை எந்த அமைச்சர் தொடங்கி வைத்தார் இரண்டு சரத்ஜோத் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று டபிள்யூஇப் மையம் எந்த மானில அரசுடன் இணைத்து ட்ரோன் வழியாக மருத்துவ பொருட்களை அனுப்ப உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி